வருாக நபி அனஹி அவர்கள் எங்களை வழி அனுப்பும் போது என்று கூறி வாழ்த்தியது போல் உம்மையும் வாழ்த்தி அனுப்புகிறேன் என்று கூறுவார்கள் இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள் அரபிய வார்த்தையின் பொருள் உன் மார்க்கத்திற்கும் உன் நம்பிக்கைக்கும் உன் செயலின் முடிவுகளுக்கும் அல்லாஹுவை பாதுகாவலனாக ஆக்குகிறேன்